அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து இந்த புரட்பாவை நேற்று ஓரளவு ஆராய்ந்தோம் கர்வமும் கோபமும் காமமும் இல்லாத அரசருடைய செல்வம் மிகவும் மதிப்புடையதாகும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் வேறொரு உரையாசிரியர் சொல்லுகிறார் செருக்குன்னு சொன்னால் கர்வத்தினால வர்ற நிமிர்ச்சிங்கிறார் அகங்காரம்ங்கிறாங்க இந்த அகங்காரத்தை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆணவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆணவங்கிற சொல் இருக்கு ஆணவங்கிற சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு அணு போன்ற தன்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆணவம்னா அறியாமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் அகங்காரம்னு சொன்னால் தன்னுணர்வையும் அகங்காரம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொன்னால் தன்னுணர்வுங்கிறது இண்டிவிஜுவாலிட்டி தன் முனைப்புங்கிறது ஈகோ ப்ரைடுங்கிறது கர்வம் ஈகோ அப்படிலாம் சொல்கிறோமே இந்த இடத்துல இண்டிவிஜுவலுங்கிறது பொதுவானது தன்னுணர்வுங்கிறது இருக்கும் தன்னுணர்வில் இருந்தால் பணிவோடு இருக்கிற தன்னுணர்வும் உண்டு கர்வத்தோடு இருக்கிற தன்னுணர்வும் உண்டு நான் எப்பொழுதும் பணியக்கூடியவன் பெரியோர்களுக்கு அற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு கட்டுப்படுகிறேன்னு சொன்னால் தன்னுணர்வோடு சேர்ந்துதான் அது இருக்குது ஆகா அந்த அந்த பிரிவை புரிஞ்சுக்கணும் ஆஹா அகங்காரத்தினாலும் சொன்னால் கர்வத்தினால வரக்கூடிய நிமிர்ச்சிங்கிறார் அவர் சினம்னா ஆணவத்தால் மூன்று எழுகின்ற சீற்றம் சிறுமைனா இழிவான வழியில் பழகி வரும் புன்மைங்கிறார் வடிவேலி செட்டியார் ஜெகவீரபாண்டியன் ஜி வரதராஜன் போன்ற அறிஞர்களுடைய உரையைத்தான் பின்பற்றி இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே அடக்கம் அமைதி பெருமை என்னும் மூன்றுக்கும் இவை முறையே நேர்மாறானவை பொறுமைன்னு சொன்னத அமைதிங்கிறாங்க சிறுமைக்கு நேர்மாறானது என்னது பெருமை அதாவது புலனடக்கம்னு சொன்னேன் வள்ளுவர் சொல்கிறார் பிறன்மனை நோக்கா பேராண்மைம்பர் ஐந்தவித்தான் ஆற்றல் இது மாதிரி பர குரட்பாக்கள் இருக்கின்றன அப்புலநடக்கம் அப்பணிவு பொறுமை புலனடக்கம் இதுக்கு நேர்மாறானதுதான் செருக்கு சினம் சிறுமை திரிகடுகம் முப்பத்தி பாடல் இவ்வாறு சொல்லுகிறது தன்னை வியந்து தருக்கலும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும் முன்னிய பல்பொருள் வெகு சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை மிக அற்புதமான பாடல் தன்னை தானே வியந்து போற்றலும் தற்பெருமே அடக்கமில்லாமல் வீணாக வீணாகச் சினம் கொள்ளுதலும் பல வகையான பொருட்களை விரும்புகின்ற சிறுமையும் இம்மூன்றும் செல்வத்தை அழிக்கும் படைகளாகும் இனி பதவுரை பார்ப்போம் செருக்கும் கர்வமும் சினமும் கோபமும் சிறுமையும் கட்டுப்படுத்த இயலாத காமமும் ஆகிய குற்றங்கள் இல்லார் இல்லாத தலைவனுடைய பெருக்கம் செல்வம் பெருமித நீர்த்து வளரும் தன்மையும் சிறப்பும் உடையதாகும் கர்வமும் கோபமும் கட்டுப்படுத்த இயலாத காமமும் ஆகிய குற்றங்கள் அல்லது குறைபாடுகள் இல்லாத தலைவனுடைய செல்வம் வளரும் தன்மையும் சிறப்பும் உடையதாகும் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக